வணக்கம் ஏப்ரல் 27 ஏழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது நன்றனையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் 1. ஐனா நா சபையின் ஜெனிவா அமைப்புச் சட்டத்தின் கீழ் அபிநந்தன் பாகிஸ்தான் அரசாங்கத்திடமிருந்து விடுதலை செய்யப்பட்டார் இரண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் கன்னியாகுமரியில் தொடங்கி வைக்கப்பட்ட ரயிலின் பெயர் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் மூன்று திருப்பதி தேவஸ்தான மையத்தின் ஆலோசனை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் கே கணேஷ்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 இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று புதுச்சேரியில் உள்ள ஆரோவில்லின் உதய தினம் என்று கொண்டாடப்படுகிறது இரண்டு கும்பமேளா நிகழ்ச்சி எங்கு நடைபெறுகிறது மூன்று மேக்ரான் கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் வெற்றி பெற்றவர் யார் நான்கு ஜெய்ஷேர் முகமது அமைப்பின் தலைவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி